வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு ஷேக்ஸ்பியரின் ரோமியோ ஜூலியட் நாடகம் முதன் முதலாக அரங்கேறியது ஆயிரத்தி ஆண்டு ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபிள்ஸ் அவர்கள் சிங்கப்பூரில் தரையிறங்கினார் ஆயிரத்தி ஆண்டு கான்சஸ் ஐக்கிய அமெரிக்காவின் முப்பத்தி நான்காவது மாநிலமாக இணைந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஜெர்மனியரான கால் பென்ஸ் அவர்கள் பெட்ரோலால் இயங்கும் முதலாவது ஆட்டோமொபைல் தானூந்துக்கான காமுரி காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாம் உலக போரின் போது ஃபாரிஸ் நகரம் ஜெர்மனியரின் குண்டு தாக்குதலுக்கு இலக்கானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜப்பான் நாட்டின் ஒசாகா நகரில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற ரயில் வண்டி ஒன்று வெடித்ததில் நூற்றி எண்பத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் சிஐஜி எனப்படும் மத்திய உளவுத்துறை குழு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் குரூப்